நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் அந்த அழைப்பிற்கு இணங்கி ஆரூரன் விருப்பத்துடன் உட்புகுந்து ஆசனம் மீது அமர்ந்து முகமலர்ந்து கழிக்காமற் அவருடைய சூளை நோயை தீர்த்து அவருடன் இருப்பதற்கு விரும்பி நான் வந்திருக்கிறேன் அம்மையார் உத்தரவுப்படி பரிசுங்கள் சுந்தரரை நோக்கி அண்ணலே கழிக்காமருக்கு இங்கு ஒன்றுமில்லை தீங்கு ஒன்றுமில்லை உள்ளே பள்ளி கொண்டிருக்கின்றார் என்று கூறுகிறார்கள் சுந்தரர்கள் தீங்கு இல்லை என்றாலும் என் மலம் மருளுகின்றது ஆகவே அவரை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று நிச்சயமாக உள்ளே வந்தார் சுந்தரருடைய சொற்களை கேட்ட வேறு வழி இல்லாமல் கலிக்காமரை காற்றினார்கள் உதிரஞ்சோத குடல் சோர்ந்து பாதி வந்து இரத்தமும் சதையுமாக கலிக்காமருடைய உடல் இறந்து கிடந்ததை சுந்தரர் பார்த்து ஐயோகோ என் செய்வேன் அவ்வாறு புகுந்து நானும் வருந்திய உடைவாளை பற்றி நானும் இவரோடு சேர்ந்து மறித்துவிட வேண்டும் என்று நீ வாழை எடுத்து தன் கழுத்தை அறிய சென்றார் ஐயோ வேண்டாம் என்று வாழை பற்றி மற்றவர்களில்லாம் ஆரூர் மண்மிசை வீழ்ந்து கணுக்காமரை விளந்தினார் ஆக சிவபெருமான் அந்த இடத்திலே தோன்றி தேவர்கள் வாழ்த்துப்பா பாட மலர்களை தூவ இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த எனக்காக அவரை பார்க்க கூடாது என்று உயிரை விட்ட எனக்காக சுந்தரர் பெருமான் தன்னையே கொடுக்க நினைத்தாரே என்ற அவர் அறிந்த சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் பார்த்து வேகமாக வந்து ஆற தழுவி அற்புதமாக சிவபெருமானுடைய திருப்பாடல்களை பாடினார் பிறகு சுந்தரர் பெருமான் கலிக்காம நாயனாரனுடைய வீட்டிலேயே சில காலம் தங்கி சேவிகளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் செய்து மகிழ்ந்தார்கள் தங்கி அவர் திருவாரூருக்கு புறப்பட்டார் கழிக்காமரும் அவருடன் சென்று திருவாரூரில் எழுந்திர தியாகராஜ பெருமானை வணங்கி பல பகல்களை அங்கு ஆரூரர் பார் விடைபெற்று திருமருமங்கலக்குடிக்கு வந்து சேர்த்தார் ஆக பல்வேறு தொண்டுகளை வழக்கம் அந்த மாதரசி மங்கையாருடன் செய்து விடையவன் அடிள்றி அதாவது விடையவன் என்றால் காளையை கொண்ட விடை காளையை வாகனமாக கொண்ட சிவபெருமானனுடைய மலரடி சேர்ந்து இன்புற்று இருந்தார்கள் ஆக இந்த மாதிரி ஒரு அற்புதமான கதைகள் தனி உடைமை என்பது இன்று எனக்கு ஒரு வீடு இருக்கிறது எனக்கு நிலம் இவ்வளவு இருக்கிறது பத்து ஏக்கர் நிலம் இருக்கு என்று நாம் எல்லாம் அதுபோல நிலங்களும் பொண்ணும் பொருளும் மண்ணும் வீடும் இவைகளெல்லாம் எனக்கு உண்டு என்று தனி உடைமையை சொல்லும் ஒருவர் எளிமையாக அவர்கள் காலத்திற்கு பின் அல்லது அவர் இருக்கும் போதே அந்த தனியுடமை மறைந்து போகும் ஆனால் பொது உடமையாக நிற்கக்கூடிய விஷயம் நிலைத்து நிற்கும் உதாரணமாக சோழ சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் இன்னும் சில அற்புதமான ஆட்சி காலங்களிலும் அமைக்கப்பட்ட திருக்கோவில்களிலும் அதனுடைய வரலாறுகளும் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் இன்றளவும் நம்முடைய சமுதாயத்திலும் சமூகத்திலும் நிலைத்து நிற்கின்றது என்று சொல்ல போனால் நாம் பொது உடமையாக செய்யும் எல்லா விடயமும் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் நாம் மறைந்த பின்னும் நிச்சயமாக அது நிலைத்து நிற்கும் கோவில்களுக்கு நாம் ஏன் செய்ய வேண்டும் இறைவனுக்கு நாம் ஏன் நகை போட வேண்டும் மலர் தூவ வேண்டும் சந்தனம் அபிஷேகம் செய்ய வேண்டும் பாலபிஷேகம் ஏன் செய்ய வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களாலே அபிஷேகம் செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே ஆனால் நாம் குழந்தை நம்முடைய குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு வசதிக்கேற்ப ஆடை அணிகலன்களையும் நகைகளையும் காதுகுத்து என்ற அடிப்படையில் தோடு கயிறு அரங்கான் கயிறு சாதாரணமாக கயிராக கட்டாமல் பொன்னால் வேந்த அருணாள் கயிறு அரைஞ்சு வெள்ளியால் செய்யப்பட்ட நிறைய தண்டைகள் காலுக்கு கொழுசுகள் என்று ஏன் அணிவித்து மகிழ்கிறோம் வைத்திருக்கக்கூடிய அளவற்ற பற்று அதே சமயத்தில் நமக்கு பிறந்த வாரிசு என்று நினைக்கின்றோம் ஆனால் அது அத்தனையும் விரும்புவதில்லை குழந்தைகள் இது எனக்கு வேண்டாம் இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம் இந்த அணிகளுக்க வேண்டாம் கழட்டி போடும் ஆனாலும் நாம் வழியே வந்து அந்த குழந்தைக்கு அழகு செய்து பார்ப்போம் அதை போலவே நம்முடைய கடவுள்களை வழிய சென்று நாம் ஆதரித்து நம்முடைய அன்புகளையும் நம்முடைய பக்தியையும் அந்த இடத்திலே வாதங்களில் செய்தித்தோமேயானால் நிச்சயமாக அவரோர் அவருடைய அருள் நமக்கு என்றும் உண்டு என்று சொல்லி இந்த அளவிலே ஏயர்கோன் கலிக்காம நாயினார் புராணத்தை நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பு வழங்கிய நற்றினை வானொலிக்கு நல்லதொரு நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்